நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம் பாட்டோடுதான் நான் பேசுவேன் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இடம்பெறும் பாடல்களுக்காக நீங்கள் மிகுந்த ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது இதோ நேயர்களே இன்றைய பாடல் சில பாடல்களை கவிஞர்கள் எழுதி முடித்த பிறகு அதில் இருக்கும் பல்லவியின் வரிகளோ அல்லது சரணங்களில் இடம்பெற்ற வரிகளோ இயல்பாகவே மிகுந்த அர்த்தபூர்வமாக அமைந்து அந்த பாடலோடு சம்பந்தப்பட்ட கலைஞர்களின் வாழ்க்கையிலும் இரண்டர கலந்துவிடுவதுண்டு அதை சென்டிமெண்ட் என்று திரைத்துறையினர் குறிப்பாக கூறுவது வழக்கம் அந்த வகையைச் சேர்ந்த பாடல்களில் ஒன்றாக நீ வருவா என நான் இருந்தேன் எனும் பாடல் அமைகின்றது சுஜாதா எனும் படத்தில் அமைந்த இதனை பாடியிருப்பவர் கல்யாணி மேனன் அவர்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட இந்த பாடகி இனிமையும் குழுமையும் நிறைந்த குரலுக்குரியவர் இவரது அன்பு மகன் இயக்குனர் ராஜீவ் மேனன் என நன்கு அறியப்பட்டு மின்சார கனவாக பிலிம் இண்டஸ்ட்ரியில் சிறப்பு பெற்றவர் மலையாள திரைப்படங்களில் ஒலித்து வந்த கல்யாணி மேனனின் குரல் தமிழ் இசை உலகிலும் வரவேண்டும் என்று விரும்பி அவரை அழைக்கும் வண்ணமாகவே கவிஞர் கண்ணதாசன் இயற்றி எம் விஸ்வநாதனின் இசையில் அமைந்த இந்த பாடலின் முதல் வரி வரவேற்பு சொல்கிற அழகு தத்துவரூபமாகவும் இயல்பாகவும் அமைந்துவிட்டிருக்கிறது குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலில் வெளியிடுவதற்காக இசை ஆல்பம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்றாம் ஆண்டு சென்னையில் தயாரானபோது அதற்கு இசையமைப்பாளர் ஆனந்த பைரவி இராமானுஜம் அவர்கள் பொறுப்பேற்று கொண்டு அதை சிறப்புற தயாரித்திருந்தார் அந்த ஆல்பத்தில் நான் இயற்றிய நீல மேக வண்ணம் கொண்ட கிருஷ்ணா எனும் பாடலும் இடம்பெற்றது அதை இனிமையாக பாடியிருந்தார் பாடகி கல்யாணி மேனன் இவ்விதம் என்றென்றும் நினைவில் கொள்ளத்தக்க இவரின் குரலில் அமைந்த பாடல்கள் அனைத்தும் மிகுந்த ரசனைக்குரியவை என்பதை பலரும் அறிவார்கள் சுஜாதா திரைப்படத்தில் நடிகை சரிதாவின் வேண்டுகோளுக்கு கிணங்க தான் எழுதிய காதல் விகிதத்தை கையில் வைத்துக் கொண்டு நடிகை ராஜலட்சுமி பாடுவதாக நீ வருவாய் என நான் இருந்தேன் ஏன் மறந்தாய் என நான் அறியேன் என்கிற இந்த பாடல் அருமையாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் இதோ நேயர்களே அந்த பாடல் உங்களை தேடி வருகிறது கேட்டு மகிழுங்கள் Yeah, yeah, yeah. நதியில் ந தினமும் நனையாவிட்டு இதழை மறைத்துக் கொண்ட இளமே அழ